சீர்காழி புத்திரிலிருந்து காணா ரேவதி கணேசன் அவர்கள் வழங்கும் நட்டினியின் கவிதை சார வேதனை எல்லாத்தையும் கடந்து போகலாம் ஆனால் எதையும் நம் மனது எதையும் மறந்து போகாது நம்ம அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுகிறோம் ஆனால் சிலர் அப்படியே இல்லை நம் வழியை அறியாதவர்கள் போல் நடித்து பேசுவ நம் வழிகளை புரிந்து கொள்ள நமக்கும் வலிக்கும் என புரிந்து போதுமானது